அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் வெற்றியை விரும்பி போர்க்களத்திலே சென்று உயிர் துறப்பவர் உலகத்திலே எளிமையாக பலர் இருப்பார்கள் ஆனால் சபை நடுவே சென்று தைரியமாக பேசி வெற்றி பெறுபவர் உலகத்திலே சிலர்தான் இருப்பார்கள் என்பதுதான் இந்த குரட்பாவின் பொருள் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அவையகத்து அஞ்சாதவர் அரியர் பகையகத்து சாவார் எளியர் போர்முனைக்கு போகும் வீரன் நாட்டுப்பற்றால் உந்தப்பட்டு வெற்றி அல்லது சாவு என்ற குறிக்கோள்களை முன்னிறுத்தி செல்கிறான் வெற்றி கிடைத்தாலும் சாவு கிடைத்தாலும் அவன் எண்ணம் நிறைவடைகிறது ஆனால் அவையிலே போகிறவன் நன்றாய் பேச வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு செல்கிறான் அவன் நன்றாகப் பேசவில்லை என்றால் அவன் எண்ணம் ஈடேறாது மற்றவர்களால் பழிக்கப்படுகிறான் எனவே அவையில் பேசப் பேசப்போகிறவன்தான் மிகவும் அஞ்சாத நெஞ்சங்கொண்டவனாக இருக்க வேண்டும் அது மட்டும் அல்ல போரிலே வீரனுக்கு அச்சம் உண்டாவதே இல்லை ஆனால் அவையிலே எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அச்சம் உண்டாகாமல் இருப்பதில்லை சாஸ்திரே வாதிபயம் என்று சம்ஸ்கிருத பாஷையிலே சொல்லுவார்கள் ஆகையால் அவையில் அஞ்சாதவரை அரியர் என்றார் அச்சம் வேறு அடக்கம் வேறு என்பதை பகுத்தறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மூன்று குரட்பாக்களின் வாயிலாக அவை அஞ்சாதவரின் அதாவது சபையில் பயப்படாதவருடைய சிறப்பு கூறப்பட்டது அவ்வையாருடைய வெண்பா தனிப்பாடல் ஒன்று இவ்வாறு சொல்லுகிறது அதை நாம் மேற்கோளாக பார்க்கிறோம் ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்தொருவர் பூத்தமலர் தண்டாமரை திருவே தாதா கோடிக்கொருவர் உண்டாயின் உண்டன்றிரு நூறு பேரில் ஒருவர் சபையில் பேசக்கூடியவராகவும் ஆயிரம் பேரில் ஒருவர் புலவராகவும் சொன்ன சொல்லை காப்பாற்றுபவர் பத்தாயிரத்தில் ஒருவராகவும் செல்வத்தை வழங்குபவர் கோடியில் ஒருவர் என்று உலக இயல்பை அறுதியிட்டு கூறலாம் என்பதுதான் இந்த பாடலின் பொருள் இனி பதவுரை பார்க்கலாம் பகையகத்து பகைவருடைய போர்க்களத்திலே சாவார் அஞ்சாமல் சென்று சாகத் துணிந்தவர்கள் எளியர் இவ்வுலகில் பலரை அவயகத்து ஆனால் சபையினில் சென்று அஞ்சாதவர் அஞ்சாமல் பேசும் திறன் உடையவர்கள் அரியர் மிகச்சிலரே ஆவார்கள் பகைவருடைய போர்க்களத்திலே அஞ்சாமல் சென்று சாக துணிந்தவர்கள் இவ்வுலகில் பலரை காணலாம் ஆனால் சபையினில் சென்று அஞ்சாமல் பேசும் திறன் உடையவர்கள் மிகச்சிலரே ஆவார்கள் சாவ பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன இதனை